தினம் ஒரு தகவல் வழங்குபவர் பா ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருபத்தி ஒன்றாக திகழ்பவர் குல சிறை நாயனார் அவரை பற்றி ஓடு இன்று உரையாற்றுகிறேன் பண்டை காலமாக புகழ்பெற்று விளங்கும் பாண்டிய நாட்டில் மணர் மேற்குடி என்னும் ஊர் உள்ளது இவ்வூரில் ஆவணி மாதம் அனுடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் குலசிறையார் என்பவர் ஆவார் இவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் திருதொண்டத் தொகையில் பெருநம்பி என்று பாராட்டி பாடப்பெற்றார் குரு வழிபாட்டை போற்றி ஒழுகி வந்தவர் குலசிறையார் எப்போதும் சைவ நெறி வழுவாது திடமான பக்தி கொண்டு வாழ்ந்து வந்தார் சிவ நடிகர்களை பெரிதும் போற்றி வணங்கி வரவேற்று உபசரித்து வாழும் திருதொண்டினை நாள்தோறும் செய்து வந்தார் தன்னை தேடி வருகின்ற சிவனடியர்கள் அவர்கள் யாராய் இருந்தாலும் அவர்கள் இயக்குலத்தவராக இருந்தாலும் பேதம் பார்க்காது அவர்களை வணங்கி வரவேற்று பெரிதும் உபசரித்து வந்தார் சிவ எவராயினும் அவர்களை ஊர் எல்லையில் எதிர்கொண்டு வரவேற்று அவர்களை தொழுது திருதோண்டு செய்வதே தமது வாழ்வின் உயரிய கடமையாகவும் கொண்டிருந்தார் குலசிறையார் சிவ சின்னங்களான யுபதி உத்திராட்சம் கோவணம் முதலான சின்னங்கள் தரித்து நமசிவாயா என்ற ஐந்தெழுத்தை உச்சரித்து வணங்கி நிற்கும் சிவனடியார்களும் அவர் ஒவ்வொரு நாளும் அன்பு பாராட்டி வந்ததைக் கண்டு பாண்டிய மன்னனும் மகிழ்ந்தான் பாண்டிய மன்னனான நின்ற சீர் நெடுமாறனுக்கு குலசிறை நாயனார் முதலமைச்சராகவும் விளங்கி வந்தார் அவர் மனவின் திருத்தொண்டிற்கும் உதவி செய்து வந்தார் சீர் நெடுமாறனின் ஆட்சிக்கு பங்கம் விளைவிக்கும் பகைவர்களை ஒழிக்க பல திட்டங்களை தீட்டித் தந்தார் இவ்வாறு குளசரியார் அரசு பணிகள் மேம்படும் நடத்தி வந்த தான் கொண்ட சைவ திருதொண்டு முயற்சியிலிருந்து நழ்ுவாது வாழ்ந்து வந்தார் மேலும் திருங்கான சம்பந்தின் நட்பையும் பேராதரவும் பெற்றவர் இவரும் அறுபத்து மூவர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார் அதிலிருந்து இவர் குலசிறை நாயனாக மக்களால் போற்றப்படுகிறார் இவரது வாழ்விலிருந்து சைப வளர்ப்பின் மாண்பு புரிகிறது அதனால் நாம் அனைவரும் சிவனாலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் நாம் அவர்களின் அருளை பெறுவோம் சிவனடியார்களுக்கு உதவிகள் செய்வோம் நாம் அனைவரும் சிவத்துண்டுகள் செய்வோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்